அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன நாம் சமூக ஊடகங்களை முறையாக பயன்படுத்துகிறோமா என்பதே நிதர்சனமான உண்மை நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் உள்ளனவோ அதுபோல்தான் ஊடகங்களிலும் நன்மைகளும் தீமைகளும் உள்ளன தொலைக்காட்சி இணையதளம் வானொலி கைபேசி வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் தினசரி பத்திரிகைகள் வார மாத இதழ்கள் இப்படி அனைத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி தன் அன்றாட வாழ்க்கையில் பலரும் பயன்கள் பலவற்றை பெறுகிறார்கள் ஒரு சிலர் இது போன்ற ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி பலரையும் துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் ஆளாக்குகிறார்கள் ஊடகங்கள் உள்நாட்டுச் செய்திகள் அயல்நாட்டுச் செய்திகள் விளையாட்டு செய்திகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வேலைவாய்ப்பு செய்திகள் ஆரோக்கியத்திற்கு பயன்படும் யோகா தியான நிகழ்வுகள் மருத்துவ குறிப்புகள் உலக அதிசய நிகழ்வுகள் பாராட்டுக்குரிய செய்திகள் விழிப்புணர்வு தகவல்கள் சொந்த அனுபவங்கள் சிந்தனை அரங்கம் சிந்தனை துளி பொது அறிவு பலவாறு போராடி சாதனைகள் செய்தவர்களின் சாதனைகள் பலவற்றை நாம் ஊடகங்கள் வாயிலாக கேட்கிறோம் படிக்கிறோம் பார்க்கிறோம் மேலும் நீதிமன்ற தீர்ப்புகள் போர் பற்றிய செய்திகள் போரில் நமது நிலைகள் என்று இருந்த இடத்தில் இருந்தவாறே அனைத்தையும் ஊடகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன சில சமயங்களில் ஒரே செய்தியே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரியாக வெளிவருகிறது நாம் தான் அதை இனம் கொண்டு வேண்டும் சிலர் தான் தான் நல்லது செய்வதாக நினைத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் அவதூறாக வதந்திகள் பலவற்றை துரித பரவ விடுகிறார்கள் அதனால் பல சங்கடங்கள் நிகழ்ந்து விடுகின்றன கையுக்கு அடக்கமான கைபேசி மற்றவரோடு பேசவும் செய்திகளை பரிமாறவும் நல்ல செயல்பாடுகளை அறியவும் உதவுகிறது அதனால் கைபேசியை கொண்டு நல்லதை மட்டும் பயன்படுத்துவோம் கைபேசியை சிலர் குழந்தைகளிடம் அவ்வப்போது கொடுத்து விடுகிறோம் குழந்தைகளிடம் கொடுப்பது மிக தவறு மேலும் அவ்வாறு கொடுத்தாலும் தனியாக குழந்தைகள் பயன்படுத்தும் போது நாம் மிகவும் சற்று கவனமாக உற்று கவனிப்பது மிகவும் சிறந்தது மூளையையும் பாதிக்காமல் பார்க்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறோம் அன்னப்பறவை தனக்கு வைக்கப்பட்ட பாலில் உள்ள நீரை பிரித்து எடுப்பதை போல் நன்மை அல்லாததை உதறுங்கள் நன்மைகளை மட்டும் எடுத்து பயன்பெறுங்கள் ஒருவர் தன் குடும்பத்துடன் ஊருக்கு செல்லும் விபரத்தை முகநூலில் ஆர்வத்தின் காரணமாக பதிவு செய்து சென்றுள்ளார் ஊரில் இருந்து இரண்டு நாட்கள் கழித்து வந்து பார்த்தால் வீடு வெறுமையாக இருந்ததாம் இது தேவையா நமது அறியாமையும் தேவையற்ற ஆர்வமும் நம்மை எங்கே கொண்டு விடுகிறது பாருங்கள் தானத்தில் சிறந்தது நிதானம் சின்ன சின்ன குறைகள் கூட நமக்கு ஏற்படாமல் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் சிறப்பாக செயல்பட வேண்டும் மண்பாண்டத்தை வேகமாக வைத்தால் என்ன ஆகும் மண்பாண்டத்துடன் உள்ளே இருக்கும் பொருளையும் அல்லவா சேர்த்து இழந்து விடுவோம் அதனால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றவரிடம் இருந்து முக்கியமான தகவல்களை அறிவது மற்றவருக்கு அவசியமான தகவல்களை தெரிவிப்பது கல்வி சம்பந்தமான செய்திகள் போன்றவற்றை கைபேசியை பயன்படுத்தி பொன்னான வாழ்வை மெருகூட்டி மேம்படுத்துவோம் மன நல்லதை பின்பற்றுவோம் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற நம் கருத்தினை ஏற்று நாம் வளர்ந்துள்ளக்கசக்திக்கு பயன்படுத்தி தேவியான நன்மைகள் மட்டும் பெற்று இன்பமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு